السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والاخره للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين محمد واله وصحبه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد நிகரட்டன்படியுமாகிய <coughs> இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுக்கே எல்லையற்ற புகாலும் அஹமதுல்லா சராத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹசரத் முஹமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபிய்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் டயாமன்னால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதா ஜுமாவுடைய அகடமியை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹில்ல சானுவத்தாலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றனோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாவே கொண்டு நல்லவசம் செய்கின்றேன் அல்லாவின் நெல்லடியார்களே நாங்கள் இன்று வெள்ளிக்கிழமை தினம் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்கான வந்திருக்கிறோம் எல்லா பள்ளிகள்ல எந்த பள்ளிகள் பார்த்தாலும் எந்த பள்ளிகள் மேல் மாடி இருக்கிறதோ கீழ்மாடியிலே இடம் இருக்க மேல் மாடியில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள் பள்ளிகளில் இரண்டாவது மாடி கட்டுறது கீழ்மாடியிலே தேவை பூர்த்தி ஆகாத போதுதான் மேல் மாடியை பாவிக்கணும் இன்னைக்கு எங்களோட முஸ்லிங்களுடைய பழக்கம் என்னண்டா முதலாவது பள்ளிக்கு வந்தால் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் களைப்பா இல்லாமல் ஆகிக்கொள்றதுக்கு கொஞ்சம் தூங்கிக் கொள்றதுக்கு அல்லது கொஞ்சம் சாஞ்சிக்கொள்றதுக்கு கீழ்மாடியில் இடம் இருக்கும்போது மேல் போய் உட்கார்ந்து சில பள்ளிகளில் சிறுவர்களை மாத்திரம் மேல் போ இங்கே கீழே கொத்தமாக கூடியிரு கூட பெரிய அதாவது இடைஞ்சல்கள் உண்டாகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பள்ளியில் பார்க்குறோம் அதனால நான் பார்க்குறேன் இங்கே கீழ்மாடியில் நிறைய இடம் இருக்கிறது பூர்த்தி முன்சுக்கு உம்மத்து சண்டை முன்சபுல இருக்கிறதுக்கு ஆசை வரும் அதுக்குண்டேந்து சில வயசாளிகள் அல்லது சில பணக்காரர்கள் அல்லது டிரஸ்டி போர்டில் யாருக்கும் சரி ஒருத்தருக்கு இல்ல முன்னுக்கு சப் எல்லாரும் ஆசைப்படணும் அதுக்காக நாங்கள் போட்டி போடணும் இன்றைக்கு போட்டி வேற எதுக்கோ எதுக்கு போட்டி போடணும் அதுக்கு உண்மத்து போட்டி போடல அல்லாவை நெல்லடியார்களே அதனால் முன்னால் உள்ள இடங்களை வந்து பூர்த்தியாக்கி கொள்ளுங்க பின்னுக்குள்ளவங்க கீழே உள்ள இடங்களுக்கு மேலுள்ளவங்க வந்து உட்கார்ந்துருங்க இதுக்கு பிறகு இந்த தவறு செய்யாம மேல உள்ளவங்களுக்கு இன்னும் கீழே இடம் இருக்கிறது அப்படி கீழே வந்துட்டீங்கன்றா பன்னெண்டே முக்காலுக்கு அல்லது ஒரு மணிக்கு மேல போய் சேர்ந்து எல்லா பள்ளிகளிலும் இந்த காட்சியை கொஞ்சம் அதிகமான மக்கள் விளங்குது ஆனால் நெல்லை இப்படியான குறைகளை இல்லாமல் ஆக்கி நாங்க ஆர்வத்தோட ஆசையோட தூங்காம இங்க வந்து கலைப்பை போக்காம அல்லது சில வாலிபர்கள் போன்ல எஸ் எம் எஸ் அனுப்பாம அந்த நேரத்தில் வேற வேற விஷயங்கள் ஈடுபடாம ஜும்மாவை கேட்டுட்டு போவோம்டா இது ஒரு கிழமை கொடுக்கா பள்ளிக்கு வாரவருக்கு ரொம்ப பிரயோசனமாயிருக்கும் எந்த நாள் வரவங்களுக்கு இன்னும் பிரயோசனமாயிருக்கும் எனவே அல்லாவி நல்லடியா இருக்கிறேன் அல்லா சுதானம் வச்சால எங்களை முஸ்லீம்களான உலகத்துல படைச்சிக்கிறான் உலகத்துல எவ்வளவு மக்கள் இருந்தாலும் முஸ்லீம்கள் தான் நல்ல மக்கள் நல்ல ஜாதி இன்னைக்கு அந்நிய சமூகத்துல மற்ற மதங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் ஜாதி பேதம் பிரிச்சு அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரிவினைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஏதாவது எங்கட முஸ்லீம்களுக்கு மத்தியில் மோதல்கள் வந்தால் இயக்க பிரச்சனைகள் வந்தால் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் அல்லது பள்ளியில நிர்வாக பிரச்சனை காவல்துறைக்கு போலீஸுக்கு போனா அவன் என்ன சொல்றான்ண்டா எங்கட மதத்துக்கு வாங்கலே எங்கடத்துக்குள்ள பிரிவில் உங்கடத்துக்குள்ளதான் இப்படி சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்ட்டு போய் சொல்றான் நாங்களும் சொல்றோம் அவன் சொல்றது சரிதான் அவங்களுக்குள்ள என்ன பிரிவு இருக்குது எங்களுக்குள்ளதான் எல்லா பிரிவும் அல்லாவின் நல்லடியார்களே எங்களுக்குள்ள பிரிவு வந்து சின்ன அதாவது கிடையாது பிளவை தவிர அவன் சொல்றது மாதிரி எங்களுக்குள்ள பிளவு இல்லை அவன் அவனுக்குள்ள குத்தத்தை வச்சு நம்மை குத்தக்காரனாக காற்றான் அவனுக்குள்ள என்ன தெரியுமா அவனுக்குள்ள ஜாதி பேதம் உயர்ந்த ஜாதி பர தாழ்ந்த அவன் இவன் போகாம உங்களுக்குள்ளே பிரிவை இஸ்லாத்த குத்தம் காட்டுங்களே அதை நம்முடைய இஸ்லாத்தில் உள்ள அறிவாளிகள் படித்தவர்கள் பெரியவர்கள் நல்லது நல்லது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்கடா எவ்வளவு பெரிய அநியாயம் அல்லா நிலடியார்களே ஆனால் அல்லா சுகானா ஜதிதம் இல்லாத பிரிவினை இல்லாத அதாவது ஆக மோசமான பழக்க வழக்கங்கள் இல்லாத அசுத்தம் இல்லாத பரிசுத்தமான உண்மையான மார்க்கத்தில் நாங்கள் எல்லாரும் உண்மையாளர்கள் நாங்கள் எல்லாரும் உண்மையான மார்க்கத்தில் புறந்தைக்கிறோம் பரிசுத்தமான மார்க்கமேகளை கிடைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் உலகத்திலே நல்லவர்கள் நாங்கள் உலகத்திலே சிறந்தவர்கள் நாங்கள் இந்த பூர்த்தியான மார்க்கத்துக்குள்ள இருந்து கொண்டு ஒரு நாளும் அந்நிய ஜாதியை பார்த்து மொத்த மதங்களை பார்த்து சரி என்று சொன்னால் நாங்கள் குரானுக்கு மாற்றம் செய்யறோம் ஏன் அது அவ்வளவு பிழையானது உண்மையான மார்க்கம் நாங்கள் வாழ்ற மார்க்கம் இது ஒவ்வொரு முஸ்லிம் உள்ளத்துல வரணும் இதைத்தான் அல்லா அதாவது குரான் சொல்றான் பொருந்திக்கொண்டேன் என்று சொல்லப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் தானே தவிர வேறு எந்த மார்க்கத்தையுமே மார்க்கம் அல்ல வேற எந்த மதத்தையும் அல்லா பொருந்திக்கொள்ள இந்த அல்லா ஒப்புக்கொள்ளப்பட்டு அல்லா ஒப்பு கொண்டு ஒரே ஒரு மார்க்கம் மனிதனுக்கு நல்ல வழிகளை காத்தி கொடுக்கக்கூடிய தவிர வேற எந்த மார்க்கமும் மதமோ கிடையாது இந்த இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களை யாராவது தன்னுடைய மார்க்கமாக வழியாக ஆக்கி கொண்டால் அல்லா சொல்லான் அவனை அல்லாஹ் பொருந்திக்கொள்ள மாட்டான் அவனுடைய எந்த அமலும் பொருந்திக்கொள்ளப்பட மாட்டது ஆசுரத்திலே பெருத்த நஷ்டவாளியாக ஆகுவான் என்று சொல்லி அல்லாது எனவே நம்மை உண்மையாளர்களாக இருக்கிறான் இந்த உலகத்திலுடைய வாழ்க்கை இது முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை ஆசரத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அது முடிவு இல்லாதது அங்க வரக்கூடிய கேவலம் கேவலம் தான் அங்க வரக்கூடிய வெற்றி வெற்றி தான் அந்த உயரமான வெற்றியை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹில் இந்த மார்க்கத்திலே பல வழிகளை அதான் சொல்லித்தாரான் பல சந்தர்ப்பங்கள் அதான் உண்டாக்கி தாரான் அல்லாவின் எல்லரியார்களே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கிறோம் அதுல அகமது முஸ்தபா சல்லு வசல் மாதம் வந்துட்டாலே ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லாவி நெல்லடியார்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சொருக்கத்துக்கு சொந்தமான நபி சொருக்கத்தினுடைய திறவுகோர்ட்டு சொன்னாலும் அப்படிப்பட்ட நெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே சில மக்கள் திட்டம் தீட்டி வைப்பார்கள் இந்த ரமதான் இந்த ரமதான் கொஞ்சம் போதானுடைய மாதத்துல நான் அல்லாவுடைய பாவம் அடைஞ்சு கொள்ளணும் இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு நான் அடைஞ்சு கொள்ளணும் யார் நினைக்கிறது நரகத்துக்கு போகாத சொர்க்கத்துக்கு சொந்தமான போய் தைரியமா சாப்பிடுறார் சில அந்நிய மக்கள் முஸ்லிம்களுடைய நோப்பு மாசம் கௌரவப்படுத்த முஸ்லிங்களுக்கு இடம் கொடுக்கறதை உட்கார்ந்து அப்படி எல்லாம் அந்நியர்கள் எங்களுடைய ரமதானை கௌரவப்படுத்தும் பொழுது நம்முடைய முஸ்லீங்கள் எங்கே ரமதான கௌரவப்படுத்துறாங்க வெளி ரங்கத்திலே நோம்பு காட்டிக்கொண்டு ரங்கத்தில் ரோடு முஸ்லீமாக இருக்கிறேன் நான் ஒரு பாலிகான ஆணாக இருக்கிறேன் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு எல்லாம் எனக்கு நோம்ப பிடிக்க முடியாதா இந்த வெக்கம் இல்லாம பேர் இப்படியான பகிரங்கமான பாவத்தை செய்வத அல்லாம நெல்லடியார்களே ரமதானுக்கு முன்னால் உம்மத்துக்கு ரமதானை விளங்கப்படுத்தணும் ரமதானை விளங்கப்படுத்தி ரமதான் எப்படி நேர காலங்களை கழிக்கிறது ரமதான் எப்படிப்பட்ட மாதம் ரமதான் எவ்வளவு சிறப்பான மாதம் அமல்கள் என்ன ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அல்ல பொறுத்த தடையிறத்துக்கு அவன் ரமதானை எப்படி கழிக்கணும் பழைய விடயங்களை முஸ்லீம்களை கூப்பிட்டு முஸ்லீம்களை அழைத்து அவர்களிடத்தில் போய் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் நாங்கள் வளர்ந்திருக்கிறது உலமாக்கள் கூடியிருக்கிறார்கள் கூடி இருக்கிறார்கள் மதரசாக்கள் நிறைஞ்சி பாட்டை மதரசாக்கள் அதிகமாகி பெண்கள் ஆளுங்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான அப்படி இருக்கிற முந்தி இருந்த மாதிரி முஸ்லீம்கள் அப்படியே தான் நிற்கிறாங்க உதாரணத்துக்கு பாருங்க ஜனாதா தொழிக்கிற பள்ளி இந்த பள்ளி நாங்கள் எல்லாரும் ஜனாதா தொழிலிப்போம் இந்த இடத்துல ஜனாதா கொண்டு வந்து வச்ச உடனே ஏண்ட சின்ன காலத்திலே நான் பார்த்துக்கிறேன் உங்கள சின்ன காலத்துல இதுல அறுபது எழுபது வயசுள்ள மக்கள் எல்லாம் இருப்பீங்க பெரிய துவா அந்த துவா பாடம் உள்ளவங்க ஓதிக்கோங்க அல்லாவின் நிலடியார்களே பாடம் இல்லாதவங்க சுருக்கமா அல்லாமக் இப்படி ஓதிக்கோங்க நான் ஏண்ட வாழ்நாள் முழுக்க கேட்டேன் பாடமாக்கார்களே உளமாக்கல் கூட சொல்றோம் எங்கடைய ஊட்டுலுக்கு பத்து ஆலிம் அத பத்து ஆலிம் எங்கட குடும்பத்துல தேவையான ஆலிம்கள் இருக்கின்னு சொல்றோம் எழுந்த துவாவை நாங்க இன்னும் பாடமாக்குள்ள நாளைக்கு என் பாப்பாக்கு ஒரு துவா ஓதுறதுக்கு என் உமாக்கு இந்த துவா இல்லையா பாடமாக்கல்லைமாக்கல் வெளி தலப்பாய்கள் வெளி ரங்கத்திலே பள்ளியினுடைய நிர்வாகம் எல்லாம் அமைந்திருக்கிறது இன்னும் இஸ்லாமர் என்ன சரியா சரியுமாம் என்ன வித்தியாசம் என்ன படிச்சு கொடுத்தீங்க முஸ்லிம் பாடசாலைகள் பெரும் அடிக்கிறோம் எட்நூறு அதிகமான முஸ்லீம் பாடசாலைகள் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஏதாவது முஸ்லிம் பாடசாலைகள் என்று வரும் பொழுது அந்த முஸ்லீம் பாடசாலையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அதுல உள்ள அதிபர் அதுல உள்ள ஆசிரியருடைய மாபெரும் பொறுப்பு தெரியுமா இந்த பிள்ளைகளை நம்பி வந்தாங்க இவங்களுக்கு தீன சொல்லி கொடுக்கணும் அல்லா யாருன்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் இஸ்லாத்தினுடைய கடமைகளை சொல்லி கொடுக்கணும் நிழறியார்களே ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மேல வகுப்புல உள்ள பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுடைய ஆசிரியருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிச்சு நீ சுபோ தொழுதியாண்டு கேட்கலுமா இல்லாதா ஏன் அந்த ஆசிரியர் கேட்கிறார் இல்ல அவர் எழுப்பினார் ஏழருக்கு அவர் தொழுரல் அந்த ஆசிரியர் நீன் ஜஜமாத்தோட தொழூரியா யார் யார் இமான் ஜமாத்தோட தொழுறீங்க யார் யாருக்கு தெரியும் தெரியும் பாடசாலைகள் இஸ்லாம் பாடம் இல்ல பாதுகாப்புகள்ல முஸ்லிம் அதிபர்கள் இல்ல அந்நியர்கள் அதிபர்கள் இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு ஒரு மாணவனை பண்ண அந்த மாணவன் இஸ்லாத்தினுடைய கேள்விகள் கேட்டோம் இஸ்லாத்தினுடைய கேள்விகள் பாங்கு பரலா சுன்னத்தா, தொழுக எத்தனை நேரம் பாடம் இல்ல என்ன பேர் தனி முஸ்லிம் படிக்கிறாங்க ஏன் எந்த இஸ்லாம் பாடம் இல்ல இஸ்லாம் பாடம் இருந்தாலும் யார சரியுமா போடுற இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு கரண்டை கீழே கலச நடுத்தவன் ஊர்ல சொல்லாதவன் ஆக மோசமானவர் சமர்தியில வேலை செய்யறவர் பாடுபடுத்துக்குள்ளைகளுக்கு தக்குவா வசதி கொடுக்கிற ஆசிரியர் இல்ல தொழுதி ஆண்டு கேட்கக்கூடிய ஆசிரியர் இல்ல அவனுக்கு தீர சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் நீ ஸ்கூலுக்கு வந்தாய் வாப்பா கண்ணை பாதுகாக்கணும் மகரம் சொல்லி கொடுக்க ஆசிரியருக்கு தெரியாது இந்த பொம்பளை பிள்ளைகளோடு சரியவான் செய்வான் என்ன செய்ய ஆடி மாட்டின்னு சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு சொல்லாதனாலதான் கைவாறு யாரு ஆசிரியர் ஆண்கள் பெண்களை தான் கைவாறு உண்மையான ஒரு கதையை நான் சொல்றேன் ஒரு இடத்திலிருந்து நான் அதாவது ஒரு ட்ரெயின்ல வார நேரத்தில் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இருபது ஸ்கூல் மாணவ மாணவிகளும் சில ஆசிரியர்களும் ஏறினாங்க அது நினைக்கிற ஒரு பத்து பேர் பொம்பளை பிள்ளைகள் பத்து பேர் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரும் எட்டாம் வகுப்புக்கும் மேற்பட்டவர்கள் அதையும் கேட்டு விசாரித்துக் கொண்டேன் ஆசிரியர்கள் அதுல மூணு ஆண் ஆசிரியர்கள் அடுத்தது பெண் ஆசிரியர்கள் மூணு பேர் இந்த ஆசிரியர் எல்லாரும் ஒரே சீட்ல ஆறு பேர் உட்கார்ற சீட்ல உட்கார்ந்து கொண்டாங்க அங்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலந்து உட்கார்ந்து கொண்டாங்க போட்டு முகத்தை திறந்தாக்கு போடுறது கொஞ்சம் அவன் படிக்கிறான் ஒரு அவன் இவருடைய மேல கைய வச்சு சொல்றான் நீ தானால் ஒரு பாட்டு படி பார்ப்போம் அல்லாவி நெல்லறியாதே பெரிய கூத்த அண்டது ட்ரெயின்ல பக்கத்துல ஆசிரியர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் வாராங்க எனக்கு பக்கத்துல ஒரு அந்நியர் சொல்றாங்க பாத்தீங்க சந்தோஷப்படுறீங்க தெரியுமா கூட்டிட்டு போனாங்க அப்படி இப்படி புகழ் உங்களோட பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு கொம்புற பிள்ளையுணை மகரம் இல்லாம வெளியே அனுப்புவீங்க சரியத்துக்கு மாத்தமான செயல செஞ்சிட்டு நம்பி நீங்க ஆசிரியர்களோட அனுப்புறீங்க என்ன நம்பிக்கை அந்த ஆசிரியர்கள் மூணு நாள் மூணு இரவுகள் எங்கேயோ ஸ்கூல்ல படுத்தாங்க எங்கேயோ சங்கிட்டு வந்தாங்க என்ன உத்தரவாத சகோதரர்களை பெரியார்களே என்ன தீன படிச்சோம் என்ன தீன செய்திகள் இங்கிலீஷ் தெரிஞ்சா அல்லாவிருங்க போகப்படக்கூடாது நெல்லடியார்களே இது எல்லாத்துக்கும் காரணம் தீன சொல்லிக் கொடுக்கல பிள்ளைகளுக்கு ஸ்கூல்கள் சரியான தீன் கட்டுப்படுத்தப்படல்ல அப்படியான பாடசாலை பிள்ளைகளை சேர்க்கல அல்லாவி நெல்லடியார்களே அதனால நாங்க செய்யண்டி எவ்வளவு விடயங்கள் இருக்குது செய்யோன்னு கட்டாயம் இன்றைக்கு மாதம் வருது நல்ல ஒரு சந்தர்ப்பம் அடைந்து அமல்கள் செய்யத்தான் திட்டம் போடணுமே தவிர அந்த ரமதான குழப்பை மண்ணாக்கிறதற்கு திட்டம் போடக்கூடாது நமையோர்கள் ரமதானுக்கு முன்னாலேயே ரமதானுக்காக தயாரானார்கள் ரமதானுடைய சிறப்பு அதை விழுங்காதனால தான் நாங்க ரமதான நோப பிடிக்காம தராவிகள் சொல்லாம எத்தனையோ காரியங்கள் நாங்கள் ஈடுபட்டு மாதம் வந்துவிட்டால் கதவுகள் எல்லாம் திறந்து விடப்படுகின்றன மூடிவிடப்படுகின்றன அட்டூழியம் புரியக்கூடிய இந்த இவர்கள் விளங்கிடப்படுகிறார் என்று சொன்னார்கள் அல்லாமே நல்லே சிறப்பான ரமதான் நேர்வழிக்காக வெற்றியை இல்லாம போன அதாவது தான் இருந்த இடத்தை சொந்த ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டோம் திரும்ப நாங்க ஒரு பலாய் இழுத்துக்கொண்டுதான் உள்ளுக்கு போவோம் சண்டை பிடிச்சிதான் உள்ளுக்கு போவோம் விரட்டினவன கொள்ளுவோம் அப்படி போவ மக்காவுக்குள்ள அதாவது சந்தோஷமாக அடிப்படையில் உதவியோடு எட்டு பத்து வருஷங்கள் எட்டு வருஷம் பொறுமையாக இருந்துதான் மக்காவை போய் அமைதியாக கைப்பற்றினார்கள் ஒரு இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டா திரும்ப சண்டை பிடிச்ச அந்த இடத்துக்கு போறது அதுல பறக்கத்தில் அதாவது எங்களுடைய நாட்டில் இந்த பிரச்சனை அதாவது முப்பது நாற்பது வருஷமாக பயங்கரவாத பிரச்சனையில எங்களுடைய முஸ்லீம்கள் அவருடைய காசு பணங்களை பறித்து ஒன்றுமே கையில் இல்லாத அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள் அல்ல முப்பது வருஷம் அந்த முஸ்லீம்களுடைய அதாவது தியாகம் அவருடைய பொறுமை திரும்ப அங்க போய் எங்க இடம் சண்டை பிடிக்கல இங்க இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு அல்லா தால அவர்களை நல்ல அமைப்புல வைத்து பின்னால் அந்த இடங்களை அல்லா அவருடைய வெற்றி கிடைக்காது வெற்றிகளை கொடுத்தான் ஒரு ஆளும் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு ஆளும் எழுதுறார் என்ன எழுதுற நாங்கள் எல்லாரும் விளங்கிக்கிறோம் அவரு சில முக்கியமான சிறப்புகள் சொல்றாருக்கு ஒப்பிடலாம் அழகானுடைய சந்தைப் அலையா அவர்களுக்கு பன்னெண்டு ஆம்பள பிள்ளைகள் அதுல யூசுப் அலிஸ்லாத்து அதற்கு அலையம் சரியான விருப்பம் சரியான ஆசை இறக்கம் இது மத்த சகோதரர்களுக்கு பிடிக்கல மத்த சகோதரர்கள் சரியான பொறாமப்பட்டாங்க சிறப்பான மாதம் தான் ஆனா ரமதானுடைய மாதத்தை அல்லா ரொம்பவும் நேசிக்கிறான் ரமதானுடைய மாதம் அந்த இயக்கு பழை பன்னெண்டு புள்ளையாத்தை நேசித்தது மாறி இந்த பன்னெண்டு மாசமும் தன்னுடைய மாசங்கள் தான் நாளைக்குள்ளாடி அவரை பாதுகாத்து கொண்டு அப்படின்னு சொன்ன நேரத்தில் நிர்வாணமாக ஒரு பால் கிணத்துக்குள்ள போட்டு அப்படியே வந்துட்டாங்க வாப்பிட்ட போய் தேவ் அந்த பாப்பா தான் சொல்லி கொடுத்தாரு சாப்பிடும் அதனால பாப்பாக்கு திருப்பி பேசலா பாப்பா தெரியும் நடந்திருக்கிறது பாப்பா அழுது அழுது அழுது அழுது தன்னுடைய கண் பார்வை இழந்துட்டார் நோயாளி ஆகிட்டார் யூசுபானல்லே நாற்பது வருடங்களுக்கு பின்னால் அதில் இஸ்லாம் அன்றே எப்போடப்பட்டதோ அந்த தினங்களுக்குள்ளே ஒரு வியாபார கூட்டம் அதாவது பக்கத்து நாடு மிசுல கொண்டு போய் வித்து அங்குள்ள அரசர் வாங்கி அரச மாளிகையில வளர்ந்து அதுல நிறைய பிரச்சனைகள் நிறைய சம்பவங்கள் நடந்து பின்னாலை நாற்பது வருடங்களுக்கு பின்னால் யூசுப் அலிஸ்லாம் அந்த நாட்டுடைய நிதியமைச்சராக ஒரு கவர்னராக மாற்றப்படுறார்கள் அந்த நாட்டில் நிதியமைச்சர் பொருளாதாரத்துக்கு பொறுப்புதாரி இப்ப யாசுப் தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு சொல்றாங்க எங்களுக்கு சரியான பஞ்சமாயி கஷ்டமா நிதியமைச்சர் வந்திருக்கிறார் அவர் நல்ல இரக்கம் உள்ளவரு அவர்கிட்ட போய் நீங்க தானியங்களை வாங்கிச்சு வாங்களுக்கு யாரு விலங்கல்ல அவர் விளங்கி கொண்டார் இது என்னுடைய சகோதரர்கள் தானியங்களை கொடுத்துட்டு அதற்கு யூசுப் அலிசலாம் கேட்டாங்க நீங்க யூசுஃபோட நடந்து கொண்ட மொரோ உங்களுக்கு தெரியுமா அந்த சகோதரர்கள் சொன்னாங்க இது எங்களுக்குள்ள மாத்திரம் இருந்த விஷயம் இது ஒரு நாளும் வெளியே போகலா இது கட்டாயம் இருந்தால் யூசுஃபாக இருக்கணும் அந்த சகோதரர்கள் என்னுடைய சகோதரர் பின்னியாமின் உதவி செஞ்சான் பயந்து பொறுமையாக இருப்பார்களோ இவருடைய மாட்டான் பொறுமையாக இருக்கிறோம் வருங்காலத்தில் மாபெரும் வெற்றியை பார்ப்போம் இதே பொறுமையோட இருந்தார் நிலையார்களே மன்னிப்பு கேட்கிறாங்க பிறகு மாதமும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு வச்சிருக்கிறார் சகோதரர்கள் அந்த பதினொரு மாதமும் செய்த தவறுகளை இந்த ரமதான் மன்னிக்குது ரமதான்ல மன்னிப்பு கிடைக்குது அதே இவங்க சொன்னாங்க இந்த உடுப்பை கொண்டு போய் வாப்படை முகத்துல போடுங்க இவர் எடுத்துட்டு போறாங்க பாப்பா கண் குருடா இருக்கிறார் ஒரு தூரத்துல வரக்கூலை சொல்றாரு இன்னி இல்ல ஆஜிப் எனக்கு யூசுபுடைய வாசம் வருது நாற்பது வருடங்களுக்கு பின்னால் யூசுஃபுடைய ஆடை வரும் பொழுது வாசம் வருது சொல்றார் அந்த உடுப்பை போய் போட்டு அவனுடைய முகத்துல போட்டோன்னு ஒரு தத்த பசீரா பார்வை திரும்பி வருது அல்லாஹின் நெல்லடியார்களே யூசு புடிய வாசம் பட்டு பார்வை திரும்பி வருதுண்டா ரமதானுடைய மாதம் பட்ட உடனே அது கண்மூடித்தனமாக இருந்த சகோதரர்கள் ரமதான் வருது நோம்பு மாசம் வருது பள்ளிக்கு போகணும் திருந்தோனும் இதை உடனே மக்கள் கண் விழிக்கிறார்களா இல்லையா அல்லாஹின் நல்லடியார்களே ஏதோ மக்கள் பள்ளிக்கு வாராங்க ஆனா ரமதானை நாங்கள் பயன்படுத்தி அதிகமா குரான்கள் ஓதி அது தஸ்பிகள் திக்ரு திலாவத்தில் சலவாசிகள் ஓதி முதலாவது பத்துல ரமத்தை கேட்டு இரண்டாவது புத்தலை மக்புரத்தை கேட்டு இத்தகம் என பெற்று நாங்கள் இந்த ரமதானை சரியான முறையில் கழிக்கணும் வரக்கூடிய ரமதானை நாங்கள் சரியான முறையை பயன்படுத்துறதுக்கு கிப்பிலிருந்து நாங்கள் திட்டம் போட்டு வீடுகளில் குழந்தைகளை தயார்படுத்தி மனைவி மக்களை தயார்படுத்தி இந்த ரமதானை சரியான முறளை நாங்கள் கழிப்பதற்கு அல்லாஹ் சுக் நம் அனைவருக்கும் தொகுதி செய்வானா யால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா குற்றங்குலைகளை மறைத்துருவாயா முஸ்தாருடைய பாவத்தை மன்னிப்பாயா எங்களுடைய மனைவி பாவத்தை மன்னிப்பாயா யால் அந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பொருத்தமான முறையை வாழக்கூடிய நல்ல பாக்கி தந்தல் விசிட் காம்